தண்ணீர் பந்தல் வைத்தப்படலாம் பெருமான் எப்படி எல்லாம் அந்த உயிரிழக்கு உதவுகிறான் என்பதை வான்கரு நமக்கு மறக்க முடியல வரலாற பார்த்துட்டு அவ்வளவு அழகா தண்ணீர் பந்தல் நம்முடைய மணிவாசக பெருமான் ரொம்ப அருமையாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து முடிவார் இதை ஒன்று சொன்ன என்ன செய்தார் என்ன சொன்னீர் பந்தல் ஜயம்பர வைத்து நன்மையும் குருநாதா நீ எனக்கு மட்டுமா திருப்பரந்தூரில் கூட செய்தா இல்லை எத்தனையோ அறிஞர்கள் அவர் தன்னிப்பந்த வச்சியப்பா தண்ணி தண்ணீர் பந்தல் ஜயம்பெற வைத்து என்ன குறிக்கோளுக்காக பாண்டிய படை வெல்ல அவர் தன்னுடைய கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாங்களே ரொம்ப அருமையா இருக்குங்களே என்று நீயே கொடுத்தாயின் ரொம்ப அருமை அந்த தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நண்பழகு சில வரலாறு தெரியுது சில வரலாறு அது என்னன்னு தெரியுது துருத்தி தன்னில் ஆருத்தியோடு இருந்தும் பொண்ணு விளங்கல ஐயார் அதனில் சைவன் ஆகியும் ஒரு வரலாறு சொல்லப்படுறோம் அதுதானா அல்லவான்னு தெரியுது பாண்டூர் தன்னில் இருந்தும் என்னானா ஒண்ணு விளங்கல மறுபடிகள் என்ன பண்ண இந்த மணிவாசர் கூறுகிற வரலாறுகள் பல எந்த திருமுறை ஆசிரியர் ஆசிரியர்களும் கூறப்படாமல் இந்த வரலாறுகள் இன்னதென்றே அறிய முடியாமல் இவர் காலம் மிக பழமையானது என்று தீப மணிவாசர் காலம் எல்லாருக்கும் அது அவர் பாட்ட பல காரணங்கள் இது ஒன்று ஏன்னா இந்த வரலாறுகள் எல்லாம் ஏனைய திருமுறை ஆசிரியர் போற போக்களை குறிக்கிறது திரிபுரம் இருக்கிறது எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் சொல்றாங்க தக்க இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் பாண்டூர் தன்னில் இருந்து என்ன செய்தார் இதனால் காலம் மிக பழமையானது அருமையான சம்பு மதுரை பனி பரவின் பரம் இரவு தனியே வந்து தனி பணிந்த வெம்பு கதிரோன் மறுமான விடுத்து மீண்டு தாழ் இருக்கி அம் ஒரு கதவின் வீடை பொறித்தது அறிந்தும் அருமி ஏன்னா ஒரு திங்களுக்கு ஒரு முறை நம்ம சிந்திக்கிறோம்னு தெரியுது ரத்னகிரிக்காகவே என்ன பண்ணார்னு கேட்டால் போன தடவை ஒரு மாசத்துக்கு முன்ன செஞ்சது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துருமா ஞாபகப்படுத்துற நம்ம போன திங்களில் என்ன செய்டுவட்டி சோழன் ஒருவன் அவன் வந்து இந்த பாண்டியர்களுக்கு அவர்களுக்கு பயமையினாலே காஞ்சிபுரத்தில் போய் தங்கியிருந்தான் ஆனால் அவனுக்கு சொக்கநாதரை தரிசிக்கணும்னு நினைப்பு நேரடியா அரச குளத்துல வந்தா பாண்டியன் எதேன்னு செய்வானோன்னு வருத்தம் பெருமானை வேண்டினான் பாராஜா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் வந்த வந்து தானே கதவை திறந்து உள்ள கொண்டு தன்னையே காட்டி மீண்டும் வந்து இந்த வழியா போவாது எப்படி போ என்று சொல்லி அந்த கதவியின் தானே கூட்டி இலக்கினை வைத்து அப்படி அனுப்பிச்சது ஞாபகம் இருக்குதா பண்ணினார் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது அந்த போன மாசம் இல்லைங்க அது சொன்னும்ன வழிபாடு செய்து அனுச்சா இருப்பஞ்சிபுரத்துக்கு காடு வெட்டி சோழன் பேரு அந்த காடு வெட்டி சோழனுக்கு சோழன் தொடர்பாக யாருக்கு செய்தோம் அவருக்கு உதவி செய்தார் போனோம் போன மாஸ்திர இப்ப யாருக்கு உதவி செய்ய போறார்னு கேட்ட இந்த பாண்டியனுக்கு உதவி செய்ய போற என்ன சார் அன்னைக்கு வேணுமா எதிரி உதவி செய்தாருங்கிறீங்க இன்னைக்கு உதவி செய்யாருங்கிறீங்க ஏது அவரும் அரசியல் உடனே ஆரம்பிச்சிடப்படாது அரசியலில் நிலையான பைவரும் இல்ல நிலையான நண்பரும் அல்லர் மக்குப்பை ஓம் புத்திய உற்று அரசியல் என்ன அப்படித்தான் நிச்சயம் என்றும் நிலையான பைவரும் இல்லர் என்றும் நிலையான நண்பரும் அல்ல ஆனா ஆண்டவன் கருணை அப்படி இருக்காது மறந்துடாது அரசியல் இப்படிதான் வரப்போகுது நிலையான நண்பரும் அல்ல நிலையான பைவரும் அல்ல எனவே போன போன மாதம் பைவராயிருந்த அந்த காடு வெட்டி சோடன் இங்க இருக்கிற அந்த பாண்டி மன்னனுக்கு எதிரியாயிருப்பதனாலே தான் வழிபாடு செய்ய முடியாமைக்கு இறைவனே கதவியும் திறந்து தன்னையும் காட்டி மீண்டும் தன் கதவை சாத்தி இலச்சினையும் விட்டு மீண்டும் வழியனுப்பி வைத்தான் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் சில காலம் ஆச்சான் சில காலம் ஆனவுடனே தென்ன்கோல் செலுத்து நாளில் காடறிந்தி சோழன் இருக்கானே அவன் பின்னர் வெளிப்படையா பொந்து மதுரேசன் பொன்னங்கமலத்தால் வணங்கி போவான் முன்னி பெரும் பொருளை கண்ணின் ஆடன் விடுத்தான் இதுதான் இப்ப பயவனாயிருந்தவன் நண்பனாகிறான் என்னன்னது சரி நம்ம ஒவ்வொரு முறையும் பாண்டிய நாடு போய் சொக்கநாதருக்கு வழிபாடு செய்யணும்னா ஆண்டவன் உதவுறது கடினம் அல்லவா அதனால அந்த பாண்டியன் நண்பாக்கிக்கலான்னாரு நண்பாக ஆக்குறதுன்னா என்ன பண்றதுனாரு எல்லாம் சில்றதான் வேற என்ன நன்றிங்களா அப்படின்னா அப்பவே சில்ற வந்துட்டு அதனால என்னன்னாரு அவனுக்கு கப்பத்தை ஒரு கப்பத்தை ஒரு தொகையை கட்டிவிட்டோம்னு சொன்ன நண்பனாக போடுறான ஆஹா அருமையான எண்ணம் அப்படின்னா உடனே ஒரு கப்பத்தை கட்டினா பாண்டியன்னு இதுவரையும் நான் செய்ததெல்லாம் மறந்து விடுக செய்தது செய்ததாகட்டும் இனி செய்ய வேண்டியது நல்லதாகட்டும் நடந்தவை நடந்தவையாகட்டும் இனி நடக்க வேண்டுவது நல்லவையாகட்டும் அந்த அப்பவே வந்துட்டு பெற்றார் பொருள் வாங்கணும் தள்ளு நமக்கு என்ன கப்பம் கட்டுற அருமை அருமை எனவே எந்த பாண்டியனுக்கு பயந்து போனதுல இருந்தானோ இந்த மாதத்துல என்னன்னு கேட்டா அருமையா கப்பம் கட்டணும்னு நேரம் அவனையும் வரலாம் இவனே எதிர்கொண்டு அழைத்து பாண்டியனே கைகோத்து கலத்தது என்ன சொல்லிட்ட அரசியலில் இன்னும் நிலையான பைவரும் அல்ல நிலையான நண்பரும் அல்ல என்று முடிச்சுட்டாங்க சமாதானம் பிறகு இப்படி போகும்போது என்ன பண்ண பாண்டிய அந்த காடு அந்த இவன் சோழன் என்ன பண்ணு கேட்ட கப்பம் கொடுத்த ஆண்டுதோறும் பாண்டியனு மாப்பிளை ஆக்கிட்டம்னா அப்புறம் கவலை இல்ல அன்புடைய மாமனும் மாமியும் அப்படி வந்துடுவான் நல்ல எண்ணம் உடனே சொல்லி அனுப்பிச்சான் ஐயா என்னுடைய ஒரு பொண்ணு பாண்டியானா வந்த ஏற்பாடு சேர செங்குட்டுவன் தம்பியா இருக்கிறாங்களா சேர செங்குட்டுவன் தம்பி எப்படி இருந்தா இளங்கோவில் ரெண்டு பேர் வந்தாங்களா அண்ணனும் தம்பியும் ஒரு ஜோதிடர் வந்தாராம் தம்பி பெரிய தம்பிய ஆமாங்க தம்பி அடுத்த சின்ன தம்பி அப்படியே பார்த்தேன் தம்பி தான் நான் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரும் போல இருந்து தம்பியினுடைய சூட்டிகெல்லாம் பார்த்தோம்னா அந்த சாமந்திரி ஆலோசனை எல்லாம் அருமையா இருக்குங்க சொன்னதுதான் தெரியும் சமயம் இருக்க தம்பி பட்டத்துக்கு வருவதில்லைன்னு உடனே புயரசு திறந்தாராம் இப்படி துறவு மேற்கொண்டு அப்படிப்பட்ட தம்பி அல்லவா தம்பி அப்படி ஒரு தம்பி இருந்தான் அதே காலத்துலையை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பரிசு வச்சான் ஒரு தம்பி அவன் யார் இளங்குமுன்னு அந்த நேரத்தில் ஒரு புலவர் போனார் புலவர் போனார் போன உடனே இவர் எங்க அண்ணன் எங்க இருக்கிற காட்டில் இருக்கிறார் இல்லை என்ன தலையை கொண்டு வந்தா ஆயிரம் ரூபா பரிசு என்ன புலவர் போனார் போன உடனே இப்போ வந்தீங்க மிக்க நன்றி வாங்க இங்க என் தம்பி என் தலையை கொண்டு வரவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு வச்சிருக்கிறாங்க இந்தாங்க அந்த வாழ் என்ன புலவர் ஆமா செத்துக் கொடுத்தே தலையை கொடுத்தும் கொடை கொடுக்க புலவர் நடிங்கிட்ட என்ன இப்படி சொல்ற அதுல நான் காட்டு நாட்டில் இருக்கிறேன் அங்க வர முடியல தம்பி இப்படி வச்சிருக்க ஒரு பரிசு வச்சிருக்கிறான் அதனால அந்த தலையை எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வா தந்தனே தலையனக்கீ என்று சொன்ன வாளை கொடுத்து என் தலையை எடுத்துட்டு போப்பான் ஆக நீ வெறுங்கியோடு போ நீ வெறுங்கியோட கூடாது இப்படி இருந்ததாக கேள்வி இருந்ததாக கேள்வினா நீ உடனே பிரபல கொர சொல்லக்கூடாது